அது வரைக்கும் ராம்குமார் யாரை பற்றி பேசுகிறாருன்னு நான் உங்களுக்கு ஒரு ரகசியமாகவே சொல்லிகிட்ருந்தேன் இப்போது ராம்குமார் இரகசியத்தை பற்றி பேச போகிறாருன்னு நான் பகிரங்கமாகவே சொல்லுவேன் இரகசியத்தை வெளியில் சொன்னால் ஆபத்து இல்லையான்னு கேட்பீங்க ஆனால் பல பேருக்கு உபயோகமாக இருக்கிற ரகசியத்தை கோபுரத்தில் ஏறி சொன்னார் ராமானுஜர் அப்படி இவரும் சொன்னதுனால சம்பாதித்த தொகை எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரம் கோடி நம்பளை சரி ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன் இவர் பேரை சரியாக கேளுங்க இல்லைன்னா போண்டா பஜ்ஜின்னு குழம்பிடுவீங்க இவங்க பேர் வந்து ரோண்டா பைன் அதாவது r ஆர்ஹெச்ஓ என்டிஏ ரோண்டா பிஒய் ஆர்எம்இ ரோண்டா பைன்னு பேர் நிச்சயம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய புஸ்தகம் படிக்கிறவங்களாக இருந்தால் குறிப்பாக ஆங்கில புத்தகங்கள்லாம் படிக்கிறவங்களா இருந்தால் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு பேர் திரைப்படம் பார்க்கிற ஆர்வம் உள்ளவங்களுக்கும் இவங்க பேர் நிச்சயம் பரிச்சயமாக இருந்திருக்கும் நாம் வாழ்கிற அதே சமகாலத்தில் சாதனை புரிந்த ஒரு மனுஷி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர் தி சீக்ரெட் அப்படின்ற திரைப்படத்தை தயாரித்தவர் திரைப்படத்தை இயக்கியவர் அதே பேரில் புத்தகத்தை எழுதியவர் ரோண்டா பைன் அதில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா இன்னும் பின்னணி சொல்கிறேன் இந்த அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிறந்தவங்க தன்னுடைய அறுபத்தி ஓராவது வயதில் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாதம் தி சீக்கிரட் படத்தை வெளியிடுறாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பரில் புத்தகத்தை வெளியிடுறாங்க இந்த புத்தகத்துடைய கதை கரு என்ன அப்படின்னா அதாவது இந்த அம்மா வந்து தன்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு சின்ன விபத்தில் காயமடைஞ்சு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காங்க அப்போ இவங்களுடைய மகள் கொண்டு வந்து ஒரு புஸ்தத்தை கொடுக்குறாங்க இந்த மா நீதான் படித்துகிட்டே இருக்க உனக்கு ரொம்ப போர் அடிக்கும் இந்த புத்தகத்தை படி ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்தம்மா அது வரை டிவியில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக நிகழ்ச்சிகளை தயாரித்து கொடுக்குற ஒரு இயக்குனராக இருந்திருக்காங்க சரி நமக்கு ஏதாவது கான்செப்ட் தான் கிடைக்காதா பார்க்கலாம் அப்படின்னா அந்தம்மா புத்தகத்தை படிக்க தொடங்கியிருக்காங்க அந்த புத்தகம் வந்து வேலஸ் பேட்டில்ஸ் அப்படின்றவங்க எழுதின புஸ்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த புத்தகம் அந்த புத்தகம் வந்து சயின்ஸ் ஆஃப் பீயிங் ரிச் அப்படின்றது பணக்காரராவதற்கான விஞ்ஞான காரணங்கள் புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு பெரிய ஐடியா தோணி அடுத்ததா அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சோமே இதுதான் பணக்காரராக இருக்கான வாய்ப்பா ரைட் அப்படின்ட்டு குணம் பெற்று எழுந்திரிச்சோன்ன ரெண்டாயிரத்தி தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறுது சரி படம் என்பது ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து புத்தகம் எழுதுனா உலகம் பூரா போயிச்சேருமே அப்படின்ட்டு தி சீக்கிரட் அப்படின்ற பேரில் ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் புத்தகத்தை வெளியிட்டாங்க புத்தகம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஹிட்னா ஐம்பது மொழிகளில் ரெண்டு கோடி பிரதிகள் வித்திருக்குன்னா பார்த்துக்கங்களேன் ரெண்டு கோடி பிரதி வித்திருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த படம் இந்த புத்தகத்தினால இந்த அம்மாவை கிடைச்ச வருமானம் என்ன தெரியுமா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க எத்தனாவது வயதில் அறுபத்தி ஓராவது வயதில் ஒரு திரைப்படம் எடுத்து அறுபத்தோராது வயதில் ஒரு புஸ்தகம் எழுதி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை சொத்தாக ஈட்டியிருக்கார்கள் என்றால் இவ்வளோ பவர்ஃபுல்லான புஸ்தகம் பாருங்காது இல்லையா அந்த புத்தகத்தில் அப்படி என்ன தான் சார் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது கொஞ்சம் அழகாக விஞ்ஞான உதாரணங்களோட சொல்லியிருக்காங்க இதுவரை சொல்லப்படாத விஷயமான அப்படிலாம் கிடையாது அது மாதிரி நிறைய பேர் நார்மன் வின்சென்ட் பீலே அந்த அதே மாதிரி கதையை சொல்லியிருக்காரு மேடம் பிளாவஸ்கி அதே மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொன்ன விஷயம்தான் ஜேம்ஸ் ஆலன் சொன்ன விஷயம்தான் ஒன்றும் புதுசுலாம் கிடையாது சரி என்ன விஷயம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன ஈர்ப்பு விதினு வச்சுக்கலாம் இது அடிப்படையாக கொண்டு அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா என்னென்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இலக்கு இருக்குது உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த ஆசையை அடையிறது எப்படி அப்படிங்கிறத விசத்தில் சொல்கிறாங்க அந்த ஆசையை அடைகிறது எப்படின்னா நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே வந்து அதை சார்ந்து சிந்திச்சு அதை சார்ந்து கற்பனை பண்ணி பார்த்து அதை பற்றியே சிந்திச்சு அதை பற்றியே பேசி அதை அதுவாகவே நீங்கள் ஆயிடணுமா அந்த உணர்வுலேயே இருக்கணுமா அந்த உணர்வுலே இருந்தால் என்ன அந்த சிந்தனைகள் வெளியே பால்வீதிக்கு போய் வெளியே போய் அது சார்ந்த மனிதர்களை ஈர்த்து அது சார்ந்த விஷயங்களை ஈர்த்து உங்களை நோக்கி கொண்டு வருமா அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பின் விதி ஆக அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை நம்ம மனசுக்கு இருக்குது அதை நம்புங்கப்பா நீங்கள் ஒரு வாத்தியார் ஆகணுமா ஆயிடலாம் நீங்கள் ஒரு பணக்காரர் ஆகணுமா ஆயிடலாம் நீங்கள் டாக்டர் ஆகணுமா ஆயிடலாம் ஆனால் அதை பற்றியே சிந்திங்க அதுக்காகவே ஒர்க் பண்ணுங்கள் அதை பற்றியே பேசுங்க அதை பற்றியே பலர்ட்டையும் விவாதிங்க அதை பற்றி அது ஆன மாதிரியே கூட நீங்கள் நினச்சிக்கங்க அது ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்கள் ட்ரீம் பண்ணுங்கள் அது நீங்கள் நம்புங்கள் முதல்ல நம்புனிங்கன்னா நீங்கள் அதுவாகவே மாறிவிட்டால் நிச்சயம் அது நடக்கும் அந்த சக்தி உங்கள் மனதிற்கு இருக்கிறது உங்கள் ஆள் மனதிற்கு இருக்கிறது நீங்கள் அதை சார்ந்தே இருக்கணுன்றதான் அந்த புத்தகத்துடைய விஷயம் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் மூணே விஷயம் தான் கேளுங்க நம்புங்க கிடைக்கும் கேளுங்க நம்புங்க கிடைக்கும் பண்ணி பாருங்க எல்லாம் எப்படி சார் நம்புறது ரேடியோ ஸ்டேஷன் நிறைய ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு வானொலி நிலையங்கள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வைக்கணும்னா நீங்க ஏதாவது வைக்கணும் அந்த மின்காந்த அலைகள் போய் அந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கக்கூடிய அலைகளை ஈர்த்து வரும் இல்லையா அதே நம்ம மனமும் அப்படித்தான் அப்படின்றாங்க நமக்கு என்ன தேவையோ உலகத்துல எல்லா தேவைக்கான விஷயங்களும் சுத்திக்கிட்டே இருக்கு நமக்கு என்ன தேவையோ மைண்ட் அப்படி ட்யூன் பண்றப்ப அது சார்ந்த விஷயத்த மட்டும் நம்மகிட்ட ஈர்த்து கொண்டு வருமா ஒரு ஆசை எழுகிறது என்றால் அதை அடையக்கூடிய திறமை உன்னுள் இருப்பதால் தான் அந்த ஆசை எழுந்ததுங்கிறார் ஜேம்ஸ் ஆலன் அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை வருது சார் ஏன் அந்த ஆசை தோணுதுன்னா அடைய முடியுமா அதனால தான் அந்த ஆசை வருதான் இப்போ நீங்க வந்து டூ வீலர் ஒரு பைக் ஓடிட்டே இருக்கீங்க உங்க மனசு என்ன ஆசைப்படும் ஒரு சிறுசா ஒரு காரம் தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு சின்ன காரா இருந்தா கூட போருவேன் ஆக மனசுக்கே தெரியும் நம்மளால சின்ன கார்தான் வாங்க முடியும்னு இல்லாட்டி என்ன பண்ணிருக்கோம் மனசு ஒரு பெரிய விமானம் வாங்கலாமே யோசிச்சிருக்கோம் மனசு அப்படி யோசிக்கலங்க ஒரு சின்ன கார் வாங்கலாமேன்னு யோசிக்குது மனசுக்கே தெரியுது நம்மளால இதுதான்ப்பா முடியும் அப்ப அதுக்காக யோசிக்குது இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்கள் மனதால் ஏதாவது ஒரு ஆசை எழுப்பப்படுகிறது என்றால் உங்க மனசுல ஏதாவது ஆசை தோணுதுன்னா அதை அடையக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்கனால தான் சார் ஆசை தோணுது ஏதோ ஆசை தோணுச்சா நம்புங்க நிச்சயம் நடக்கும் இதான் ஜேம்ஸ் ரோண்டா பைன்னு சொல்றாங்க என்ன நினைச்சாலும் அதுவாக ஆக முடியும் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகலாம் ஆனா நீங்க சார்ந்து நம்பணும் முதல்ல நீங்க நம்பணும் நீங்க அது சார்ந்தே சிந்திக்கணும் அது சார்ந்தே அப்படியே மாறணும் கற்பணம் பண்ணி பார்க்கணும் நம்ம அதுவாயிட்டா எப்படி இருப்போம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அப்படி உணரணும் அப்பெல்லாம் பண்ணீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு உங்களிடத்தில வந்து சேரும் உங்களை அதுவாக மாற்றிவிடும் நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆக முடியும் இதுதான் ரோண்டாபைன் இந்த உலகத்திற்கு சொன்ன விஷயம் இதை சொன்ன உடனே இதை அதாவது என்னவாகிறது எப்படி ஆகுறதுன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக அமைந்தது அந்த இரண்டாயிரத்தி அது மட்டும் இல்லங்க அந்த புத்தகத்தை தொடர்ந்து நிறைய ஆய்வுகள் இந்தமாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தி பவர் அப்படின்னு ஒரு புஸ்தாங்க அப்புறம் த மேஜிக் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனாங்க ஹீரோ அப்படின்னு புஸ்தகம் எழுதுனாங்க ஹவு த சீக்ரெட் சேஞ்சு மை லைஃப் அப்படின்னு சொல்லி புஸ்தகம் எழுதுகிறாங்க இந்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க மிகப்பெரிய பிரபலமான மனுஷாயிட்டாங்க ஒரே வருஷந்த பிரபலமான மனுஷா ஆஸ்திரேலியா பூரா மட்டும் இல்லை உலகம் பூராவும் பிரபலமான மனுஷன் ஆயிட்டாங்க ரெண்டாம் பைம் அதாவது தி டைம் அப்படிங்கிற மேகசின் அந்த இதழ் உலகின் உலகை மாற்றிய நூறு மனிதர்கள் பட்டியலில் ரெண்டாயிரத்தி ஏழில் இவங்களுடைய பேரை குறிப்பிட்டிருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷங்க அறுபத்தி ஓராது வயதுலையும் கூட தன்னால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் மக்கள் மனத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தன்னால் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் ரோண்டா பைன்